ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தினமும் சிறிது சிறிதாக நம்முடைய தர்மங்களை தர்மசாஸ்திரம் எப்படி காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் அதில் அந்த வரிசையில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்திருக்கு இப்போது நெருக்கடியான சூழலில் நாம் அனைவரும் இருக்கக்கூடியதான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நம்முடைய கர்மாக்களை நம்மால் முடிஞ்ச வரையிலும் சிலதை செய்கிறோம் சிலதை முடிஞ்ச வரையிலும் செய்கிறோம் சிலதை விட்டுடுறோம் பிறகு செய்துக்கலாம்னு விட்டுடுறோம் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது இந்த அப்பற கர்மாக்கள் அப்புற காரியங்களில் சுத்தமாக கைவிடப்பட்டே போயிடுறது அப்புற என்ன பையன் ஒரு ஜீவன் காலமாகிட்டால் அந்த ஜீவனுடைய புத்திரனோ சொந்தங்கள் எல்லோருமே விதேசத்திலே இருக்கா வெளிநாடுகளிலே இருக்கா பையன் அருகில் இல்லை இவர் அந்த நோயினாலே காலமாயிட்டார் அப்போது நோய் வந்ததினாலே ஒருவரும் அருகில் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால பந்துக்களும் ஒருவரும் அருகில்லை வீட்டில் இருப்பவர்கள் ஏதோ வந்து முகத்தை பார்க்கறது என்கிற மாத்திரத்தோடு நிறுத்திக்கிறா அந்த தேகத்தை கொண்டு போய் கோவிந்தான்னு கொண்டு போய் வச்சுடுறா அந்த இரண்டு நாள் காரியம் மாத்திரம் லௌக்கிகமாக நடக்கிறது வைத்திகமாக ஒன்றுமே நடக்கல்ல மந்திரம் சொல்லி கர்மானு எதுவுமே நடக்கல்ல அந்த இரண்டு நாளோடு நின்று போயிடுது அல்லது பக்கத்தில் சொந்தக்காரர்கள் சில பேர் பொறுப்பெடுத்துண்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்தாலும் அந்த இரண்டு நாள் காரியங்கள் தான் நடக்கிறது அதற்கு பிறகு வாத்தியாரிடம் கேட்டால் இந்த நெருக்கடியான சூழலில் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா சொந்தங்கள் அதிகம் பேர் கூடக்கூடாது ஒன்றும் இரண்டாவது இந்த நித்திய விதி கர்மாக்கள்லாம் பண்ணுற இடங்களெல்லாம் பூட்டி கிடக்கு அங்கு போய் நாம் எதுவும் செய்ய முடியாது பையனும் இங்கு இல்லை ஆகையினால் பையன் எப்போது இங்கே வரானோ அப்போது செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படியே இரண்டு நாள் காரியத்தோடு நிறையா கர்மாக்கள் நின்று இது எப்போ முடிய போகிறது பையன் எப்போது இங்கே வரப்போகிறான் இந்த கர்மாக்கள் எப்போ நடக்க போகிறது அதற்கு என்ன விதானம் இவ்வளோ நாள் விட்டதற்கு என்ன பரிகாரம் பந்துக்கள் ஞாதிகள் நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஞாத்திகளுக்கெல்லாம் எத்தனை நாள் தீட்டு பையன் ஒன்றுமே செய்யலையே ஞாதிகள் எல்லோருமா சேர்ந்து பத்து நாள் தீட்டு காத்து தர்ப்பணம் செய்துடலாமா இல்லை எல்லோருமே தீட்டு காக்கணுமா இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது இந்த விஷயமாக தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த விஷயங்களெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் பதிலை பார்க்க முடியும் நாம யோஜனை பண்ணி அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடை விதிச்சிருக்குன்னா அதன்படி நாம் இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஒரு சாக்காக சொல்லி கர்மாக்கலை அப்படி விடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு நடைமுறை இந்த விஷயத்தை நாம் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து நாம் செய்துடணும் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தர்மசாஸ்திரம் நமக்கு இந்த மா இது மாதிரியான நெருக்கடி சூழல்லையும் கூட நம்முடைய கர்மாக்கலை பண்ணுறதற்கான வழிகளை காண்பிச்சிருக்கு அதை தெரிந்து கொண்டு செய்துடணும் ஒரு ஜீவன் காலமாகிட்டால் அந்த ஜீவனை உத்தேசித்து பதிமூன்று நாட்கள் செய்ய வேண்டியதான காரியத்தை கட்டாயம் செய்து முடிக்கணும் பையன் அருகில் இல்லை நோய் வந்து இறந்து போயிட்டார் பந்துக்களும் ஒன்று சேர முடியாது கர்மாக்கள் நடக்கக்கூடியதான இடங்கள் எல்லாம் பூட்டி கடக்கு வாத்தியார் வர முடியாதுன்னு சொல்கிறார் வாத்தியாரும் இதற்கு உறுதுணையாக இருக்கார் இப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி நாம் விட்டால் நமக்கும் ஆயுஷ்காலம் ஆறு மாதத்திற்கு தீர்மானமில்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அதுபோல் ஒரு ஜீவனை உத்தேசித்து நாம் செய்ய வேண்டியதான காரியத்தை செய்யாமல் விட்டோமானால் நமக்கும் நாள் குறிக்கப்பட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தர்மசாஸ்திரம் அந்த அளவுக்கு நம்மை எச்சரிச்சிருக்கு இதை எச்சரிக்கையாக சொல்கிறதே தவிர நம்மை பறை அல்லது இது ஒரு தப்பான வழியை காண்பிப்பதற்காகவோ தர்மசாஸ்திரம் அப்படி சொல்லலை இந்த காரியங்கள் எல்லாம் மிக மிக முக்கியமான காரியம் நாம் இருக்கக்கூடியதான நிலையிலேயே இந்த கர்மாக்களை செய்துடலாம் என்கிறதற்காக இந்த விஷயமாக தர்மசாஸ்திரம் நிறைய நமக்கு காண்பிச்சிருக்கு வழிகளை அந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு ஜீவன் காலமாகிட்டால் அந்த ஜீவனுக்கு யார் கர்மா செய்யணும் என்கிறதுலேருந்து ஆரம்பித்து நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதற்கு கருத்திருக்கிரமம் அப்படின்னு பெயர் அதிகாரி ஒரு ஜீவன் காலமாகிட்டால் யார் செய்யணும் அப்படின்னு சொல்கிற பொழுது புத்திரன் என்று ஆரம்பமாகுது ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவனுடைய புத்திரன் கர்மாவை செய்யணும் புத்திரன் இல்லை காலமாகிட்டார் அப்படின்னா பேரன் பண்ணணும் பௌத்ரன் பையனுடைய பையன் கர்மாவை செய்யணும் இப்படி வரிசையாக சொல்லியிருக்கு நிறையா பேரை சுமார் ஒரு நாற்பத்தி பேர்களை காண்பிச்சிருக்கு தர்மசாஸ்திரம் கர்த்தாக்களாக அதில் இப்போ புத்திரன் இருந்தும் அருகில் இல்லை வெளிநாடுகளில் போய் இருக்கான் அப்படின்னா அருகில் யார் இருக்காளோ அவர்கள் அதை பொறுப்பெடுத்து கொண்டு செய்யணும் மூத்த பையன் இங்கே இல்லைன்னா இளையவன் செய்யணும் இல்லை எந்த பையனுமே இங்கே இல்லை அப்படின்னா சகோதரன் பண்ணணும் சகோதரனும் இல்லை அப்படின்னா பொன் செய்யணும் பொன் இல்லைன்னா பொண்ணு பண்ணணும் பொண்ணும் இல்லை அப்படின்னா பண்ணணும் பங்காளிகள் யார் இருந்தாலும் யாராவது ஒருவர் இந்த விஷயத்தை பொறுப்பெடுத்து கொண்டு செய்துடணும் நோய்வாய்பட்டு இறந்து போயிட்டார் அருகில் ஒருவரும் வர முடியல அப்படின்னா தூரமாக நின்று கொண்டாவது அந்த கர்மாவை செய்துடணும் சரீரத்தை தொடாமல் அந்த காரியத்தை செய்யணும் அந்த செய்யறதுக்கு அனுமதிக்கிற அரசாங்கத்தில் தொடக்கூடாது என்பது தான் இங்கே விஷயமே தவிர கூட்டம் கூடக்கூடாது அந்த சரீரத்தை தொடக்கூடாது என்ற கட்டுப்பாடே தவிர கர்மா செய்யவே கூடாதுன்னு அரசாங்கம் நமக்கு சொல்லலை ஆகையினால அந்த ஜி கர்ண சொல்லப்பட்டிருக்கு அந்த ஜீவனுடைய காதில் விழரா போல மந்திரங்களை எல்லாம் சொல்லணும் அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லாமல் அந்த ஜீவனுக்கு சம்ஸ்காரத்தை பண்ணினால் அது பண்ணாத மாதிரி அந்த ஜீவன் சும்மா விடாது நான் காலமாகிட்டால் அது அப்பா தானே அல்லது அம்மா தானே அவர்கள் நம்மை மன்னிச்சுடுவா ஒட்டுடுவா என்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் தானே தவிர காலமாகிட்டால் அவர்களுடைய ரூபம் வேறு ஆகையினாலே தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் இந்த விஷயத்தில் ரொம்ப நம்மை எச்சரிக்கப்படுத்துறது ஆகையினாலே எப்படி அந்த கர்மாவை செய்ய முடியுமோ அப்படி செய்துவிடணும் வாத்தியாரால் நேராக வர முடியல அப்படின்னா இப்போ வீடியோ கால் வசதிகள் எல்லாம் இருக்குது அந்த வீடியோ கால் வசதியில் அந்த கர்மாவை செய்யணும் அதற்கு தர்பை வேணும் சமித்து வேணுமே அப்படின்னா அருகில் விசாரிக்கணும் தர்பம் இல்லைன்னா அதற்கு பிரதிநிதின்னு நிறையா சொல்லப்பட்டிருக்கு தர்பம் கிடைக்கலைன்னா விஸ்வாமித்ரம்னு ஒன்று இருக்குது விஸ்வாமித்ரமும் கிடைக்கலைன்னா அருகம்புல் இருக்குது அருகம்புல்லும் கிடைக்கலைன்னா நானல் இருக்குது இப்படி நிறையா பிரதிநிதிகள் சொல்லப்பட்டிருக்கு தர்ப்பம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால கர்மாவை விடுறதா அது மிக மிக தவறான ஒரு நடைமுறையாக போயிடும் இந்த அபர கர்மாவை எப்படி நாம் இந்த நெருக்கடியான சூழலில் செய்யலாம் என்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்